திருச்சிற்றம்பலம் திரு நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருஈங்கோய்மலை எழுபது திருச்சிற்றம்பலம் அடியும் முடியும் அறியும் மயனும் படியும் விசும் பாய்ந்தேரி நொடியுங்காலின் அதனாயங்கோயே மன்னதன நின்றான் மலை அந்த இளமா குழவியாயம் பிரிந்ததற்கு கொந்தவிழ்த்தேன் தோய்த்து குரமகளிர் சந்தின் இளைவளை கையார் கொடுக்கும் இங்கோயே மேரு மலை வளை கை வில்லி மலை அம்பளவாய் மகளிர் அம்மனைக்கு தம்மனையை செம்பவளம் தாவென்னச்சீர்குறத்தி கும்பின் இரு தலையினார் கிளைக்கும் யூங்கோயே நம்மல் மறுதலை நோய் தீர்ப்பான்மலை அரிகரியை கண்டவிட தச்சலிப்பாயோட பிரிவறிய தன் பிடியை பேணிக் கரி பெரிதும் கையெடுத்து நீட்டி கதஞ்சிறக்கும் ஈங்கோயே மையெடுத்த கண்டன்மலை அறியும் உழுவையும் மாளியுமே ஈண்டி பறியிட்டு பன்மலர் கொண்டேறி சொரிய எரியாடி கண்டுக ியாமற் ஆளி தொடர அரி தொடர ஆங்குடனே வாழி கொடு தொடரும் மாக்குறவர் கோளின் இடு புடைக்கும் ஈங்கோயே நம்மேர் கொடுவினைகள் வீட்டு விப்பான் குன்று இடுதினைத்தின் வேழங்கடிய குரவர் வெறிபடு வெங்கவண்கல்லூன்ற நெடுநெடன நீண்ட கழை முத்துதிர்க்கும் ஈங்கோயே ஏங்கு மணி பூண்ட கழகேறி பொறுப்பு ஈன்ற குரமகளிற்கேழை முதுகுரத்தினான் ரகேற சலை நற்கிழங்கு ஊன்ற என்னென்னை உண் நன்றெடுத்துரைக்கும் ஈங்கோயே மின்னன்ன செஞ்சடையான் வற்பு ஈன்ற குழவிக்கு மந்தி இருவரை மேல் நான் ரவத்தை தான் அணுகி தோன்ற விரலால் தேன் நம்மேல் வரலாம் நோய் தீர்ப்பான் மலை உண்டிருந்த தேனை அருபதங்கள் ஊடிப்போய் பண்டிருந்த யாழ் முரலப்பைம்பொழில்வாய் கண்டிருந்த மாமயில்கள் மறுங்குவரும் ஈங்கோயே பூமயிலி தாதை பொறுப்பு ஊ பிடியுறங்க ஒண்கதலி வண்கனிகள் நாடி கயிறு நயந்தெடுத்து கூடிகுணமருட்டிக் கொண்டாடும் யூங்கோயே வானோர் குணமருட்டும் கோளறவன்குன்று எய்ய தொடுத்தோன் குரத்தினோக்கேற்றதன கையேற்கனை களைந்து கன்னிமான் பையப்போ என்கின்ற பாவனை செய்யோயே தூங்கியில்கள் சென்றன்று வென்றான் சிலம்பு ஏழை இளமாதே என்னொடு நொடுநீ போதென்று கூழை முதுவேடன் கொண்டு போய் பேழ இணைக்கு வாழ் வீட்டு விக்கும் ஈங்கோயே நந்தம் வினைக்குவால் வீட்டுவிப்பான் வெற்பு ஏனம் புழுத புழுதியினமணியை காணவர்த்தம் மக்கள் கனலென்ன கூனல் இருக்கங் கதிர்வெதும்பும் ஈங்கோயே நம்மேல் மறுக்கங்கள் தீர்ப்பான் மலை ஏனங் கிளைத்த இன பவளமாமணிகள் காணல் எரிபரப்ப கண்டஞ்சி யானை இனமிரிய முல்லைனகும் ஈங்கோயே நம்மேல் வினையிறிய செற்றுகந்தான் வெற்பு ஒரு கணையும் கேழல் உயிர் செகுத்து கையில் இரு கணையும் ஆனை மேலைய அருகணையும் ஆளறிதான் ஓட அறிவேறுவும் ஈங்கோ ஏம் கோளறிக்கும்ியான் குன்றுங்கி பறந்தெழுந்த ஒள்ளிலவத்தன் போதை தூங்குவதோ கொள்ளி என மூங்கில் தழையிருத்த கொண்டோச்சும் ஈங்கோயே சங்க குழையிருத்த காதுடையான் குன்று ஓடும் முகிலை உகிராலிற ஊன்றி மாடு புகவான் கை மிகமடுத்து நீடருவி மாச்சீயமுண்டு மனங்கழிக்கும் ஈங்கோயே கோச்சியம் காண்பரியான் குன்று கண்ட கனி நுகர்ந்த மந்தி கருஞ்சுனை நீருண்டு குளிர்ந்தில என்றூடி போய் கொண்டல் இறை கீறி வாய் மடுக்கும் ஈங்கோ ஏ நான்கு மறை கீறு கண்டன் மலை கருங்கழிற்றின் வெண்கொம்பால் கல்லுரல்வாய் நல்லார் பெருந்தினை வெண்பிண்டியிடிப்ப வருங்குறவன் கை கொணரும் செந்தேன் கலந்துண்ணும் ஈங்கோயே மை கொணரும் கண்டன் மலை கனைய பலாங்கனிகள் கல்லிலையர் தொக்க நனய கலத்துரத்திலேந்தி மனைகள் வர விரும்பியாய் பார்க்கும் ஈங்கோயே பாங்குறவரும்பு செஞ்சடையான் குன்று கடக்களிறு கண் வளர கார் நிறவண்டார்ப சுடற்குழையார் பாட்டெழவு கேட்டு மடக்கிளிகள் கீதம் தெரிந்துரைக்கும் ஈங்கோயே ஆள்கீழ்நால்வேதம் தெரிந்துரைப்பான்வெற்பே கருத்த முலை சூர்பிடிக்கு சந்தம் இரு நீட்டும் ஈங்கோ ஏம் தோலுரிவை காப்பமையப்போர்த்த விடமிடற்றினான் மறுபும் வெற்பேம் கங்குள் இறை தரும் காகோதரங்கேழற் கொம்பினிடை கிடந்த பொங்கி உருமென்று புற்றடையும் ஈங்கோயே காமன் பெருவொன்ற கண் சிவந்தான் வெற்பேம் கலவி களிரசைந்த காற்றெங்கும் காணா திளை கை கொண்டேந்திக் கால் வீசம் உலவி சென்றொன்பிடி காற்றேற்றுகக்கும் ஈங்கோயேம் பாங்காயண்பொடி நீற்றான் மறுபும் வெற்பு கன்னி பிடிமுதுகிற் கப்பருவமுட்பருகி அன்னைக்குடிவரலாரஞ்சி பின்னரே ஏன் தருக்கி மாதபம் செய்யோ ஏம் நீங்காதமான் தரித்த கையான்மலை கள்ளமுதுமறவர் காட்டகத்து மாவேட்டை கொள்ளேன்றழைத்த குரல் கேட்டு துள்ளியின கவலை பாய்ந்தோடும் ஈங்கோயே நந்தம் மனக்கவலை தீர்ப்பான்மலை கல்லை புனம் மேய்ந்து கார்கொன்றை தார்போர்த்து கொல்லை எழுந்த கொழும்புறவின் முல்லைங்கண் பல்லரும்பு மொய்தீனும் ஈங்கோயே மூவையிலும் கொல்லரும்போல்கோத்தான் குன்று கல்லா குரங்கு பளிங்கிற்கனி காட்ட எல்லா குரங்கும் உடனீண்டி வல்லே இருந்து கிறார்கற்கிளைக்கும் ஈங்கோயே மேனி பொருந்த அரா பூண்டான் பொறுப்பு கண்கொண்ட வெர்மணியின் நாப்பண் கருங்கேழல் வெண்கோடு வீழ்ந்தவியன் சாரல் தன்கோடிளை சேர்வான்கடுக்கும் ஈங்கோயேம் வேதம் விளம்பிறை சேர்வான்கடுக்கும் வெற்பு காந்தளங்கைத்தலங்கள் காட்டக்களிமஞை கூந்தல் விரித்துடனே கூத்தாட சாய்ந்திறங்கி ஏற்கொன்றை பொன் கொடுக்கும் யூங்கோ ஏ செஞ்சடை மேல் காற்கொன்ற ஏற்றான் கடரு குரமகளிற்கூடி கொழுந்தினைகள் குத்தி நரவமா கஞ்சகங்கள் நாடி சிறு குறவர் கை நீட்டி உண்ணக்களித்து வக்கும் யூங்கோயே மைந்தீட்டோ கண்டன் மலை கூழை முதுமந்தி கோல் கொண்டு தேன் பாய ஏழை இளமந்தி சென்றிருந்து வாழ இலையால் தேனு வக்குமிங்கோயே இஞ்சி சிலையால்தான் செற்றான் சிலம்பு கொல்லை இளவேங்கை கொத்திருத்து கொண்டு சுனை மல்லை நீர் மஞ்சனமான ஒல்லை இருங்கை களிரேறும் ஏங்கோயே மேல் நோய் வருங்கை களைவான் மலை கொவ்வை கனிவாய் குரமகளிர் கூந்தல் சேர் கவ்வை கடிப்பிக்கும் காதன்மையார் செவ்வை எரித்த மலர் கொண்டுவிடும் அன்பர் குறித்துன்று கொடிவிற் சிலை வேடர் கொல்லை புகாமல் படுகுழிகள் கல்லுதல் பார்த்து நெடுநாகம் தண்டூன்றி செல்லும் சீரீங்கோயே தாழ்சடை மேல் வண்டூன்றும் தாரான்மலை கோங்கின்ரும் பழித்த கொங்கை குரமகளிர் வேங்கை மணி நீழல் விளையாடி வேங்கை வரவதனை கண்டிரியும் ஈங்கோ ஏவ் தீங்கு வரவதனை காப்பான் மலை சந்தனம் பூம்பை தழையை செந்தீனில் தோய்த்து யானை மந்த மடப்பிடியின் வாய் கொடுப்ப வந்ததன் கண் தான் கழிக்கும் ஈங்கோயே தேங்காதே வின் கழிக்க நஞ்சுண்டான் வெற்பு சந்தின் இளையதனுள் தன் பிண்டி தேன் கலந்து கொந்தி இனிதுண்ண குரமகளிர் மந்தி இளமகளிர் வாய் கொடுத்துண்ணீங்கோயே வெற்பின் வளமகளிர் பாகன் மலை சாரற்குரத்தியர்கள் தன் மறுப்பால் வெண் பிண்டி சேரத்தருக்கி மது கலந்து வீரத்தமறிணிதா உண்ணும் சீரிங்கோயே இன்ப குமரன் முதுதாதையுன்று தாயோங்கி தாமடரும் தன் சாரல் உண்கானவே யோங்கி முத்தம் தீயோங்கி கண் கன்றி தீ விளைக்குமிங்கோயே செஞ்சடை மேல்வண்கொன்றை தாரான் வரை செடிமுட்ட சிங்கத்தின் சிற்ற தீ கஞ்சி பிடியட்ட மாக்களிரு பேர்ந்து கடம் முட்டி என்னே ஷீ என்னும் ஷீரீங்கோயே ஏன் தழலிற் பொன்னேரையான் பொறுப்பு சுனை நீடு தாமரையின் தாதளைந்து சோதி புனை நீட பொன்னிறத்த வண்டு மனை நீடி மன்னி மணம் ஏ மாமதியம் சென்னி அணிந்தான் சிலம்பு செந்தினையின் வெண்பிண்டி பச்சை தேனார் குழைத்து வந்த விருந்தூட்டும் அணி குரத்தி பந்தியா தேக்கிளைகள சிறப்புரைக்கும் ஈங்கோயே மாக்கலைகள் வைத்தான் மலை தடங்குடைந்த கொங்கை தங்கள் இடம் புகுந்தங்கின் நரவம் மாந்தி உடன் கலந்து மாக்குறவையாடி மகிழ்ந்து வரும் ஈங்கோயே கோக்குரவையாடி கொழுங்குன்று தாமரையின் தாழ்தகைத்த தாமரைகள் தாழ்த்தகைய தாமரையீர் பாய்ந்துகளும் தன் புறவில் தாமரையின் கீட்டம் புலிச்சிதறும் ஈங்கோ ஏவ்வுயிர்க்கும் வாட்டங்கள் தீர்ப்பான்மலை தெள்ளகட்ட பூஞ்சுனைய தாமரையின் தேமலர்வாய் வள்ளவட்டப்பாழி மடலேரி வெள்ளக காராமை கண்படுக்கும்ங்கூற்றை சேராமர் செற்றான் சிலம்பு தேன் பலவின் வான் சுளைகள் கொணர்ந்து மக்கள் கையில் கொடுத்து வான்குணங்கள் பாராட்டியூட்டும் சீரீங்கோயே பாங்கமரர் சீராட்ட நின்றான் சிலம்பு தேன்மருபு பூஞ்சுனைகள் புக்கு செழுஞ்சந்தின் காணாமகற் பேரழகு கண்குளிர மேனின் அருவிகள் தாம் வந்திழியும் ஈங்கோயே வானவர் வெறுவு கடல் நஞ்சுண்டான் வற்பு தோகை மயிலினங்கள் சூழ்ந்து மணிவரை மேலோகை செரியாய தோடாடன நாகம் இனவளையர் புக்குளிக்கும் ஈங்கோயே நம்மல் வினைவளைய செற்றுகந்தான் வெற்பு நரவம் நனிமாந்தி நள்ளிரொட்கீனம் இரவில் பார்த்து குறவர் இறைத்துவலை தைத்திருக்கும் ஈங்கோ நங்கை விரைத்துவலை செஞ்சடையான் வற்பு நாகமுழை நுழைந்த நாகம் போய் நண்பனத்தில் நாகம் விழுங்க நடுக்குற்று நாகம்தான் நாக்கையால் மஞ்சுரிக்கும் கீங்கோ ஏம் ஓங்கிய செந்தீக்கையாலேந்தி சிலம்பு நாகம் களிரு ரொங்க நல்லுழுவை தாமரையின் நாகம் தழுவி அசைவைத மேகம் கருவிடை கண்ணீர் சோரும் ஈங்கோயே ஓங்கு பொருவிடை கணூர்மான் பொறுப்பு பணவநிலை புற்றின் பழஞ்சோற்ற மலை கணவனிடம் திட்ட கட்டி உணவேண்டி எண்கை ஏற்றிருக்கும் ஈங்கோயே செஞ்சடை மேல் வண்கங்கையேற்றான் மலை பன்றி பருகோட்டார் பாருத பைம்புழுதி தென்றி மணி கிடப்பத்தீ என்று கன்றி கரு பெருவிக்கான் படரும் ஏங்கோயே வானோர் மறுவரியான் மன்னும் மலை பாறை மிசை தன்னிழலை கண்டு பகடென்று சீரி மறுப்புசித்த செம்முகமான் தேறி பிடி என்னும் ஈங்கோயே மூவையிலும் வில்லே கொடுவே குண்டான் வெற்பு பிடிபிரிந்த வேழம் பெருந்தி செய்தான் கோடி படிமுகிலை பல்காலம் பார்த்திட்டு அரா இருமறுப்பை கை காட்டும் ஈங்கோயே வானோர் குருவருட்குன்றாய் நின்றான் குன்று பொருத கரியின் முறி மறுப்பிற்போந்து முத்தை கருமந்தி மூக்கிவிக்கினக்கிருக்கும் ஈங்கோ ஏபையிலும் திக்கு கக்க சிலம்பு மரவிங் கழிற்றின் மறுப்புகுத்த குறவர் சிறார் குடங்கை நரவம் இளவையில் தீயட்டொண்ணும் ஈங்கோயே மூன்று வளவையில் தீயிட்டான் மலை மலை திரிந்த மாக்குறவன் மான் கொணர நோக்கி சிலை நுதலி சீறி சிலைத்து இம்மான் கொணர்தல் இழுக்கென்னும் ஈங்கோயே மெய்மான் புணர்ந்த கையான் வெற்பு மறையதளும் மாடு மயிலிரகும் வேந்த புரகிதனம் பூங்கொடியார்புக்கு நுரை சிறந்த இன்னறவுண்டாடி இசை முரலுமிங்கோயே பொன்னிரவெண் நீற்றான் பொறுப்பு மலையற் கிளிகடிய புறமே கலைகள் வருவன கழ்கண்டு சிலையை இருந்தெடுத்து கோல் தெரியும் ஈங்கோயே மாதை புரிந்திடத்து கொண்டான் பொறுப்பு மத்த கறிமுகத்தை வாளரிகள் பீர ஒளிர் முத்தம் பணி நிகர்க்கும் மொயம்பிற்றால் அத்தகைய ஏன்புணம் நீடும் ஈங்கோயே தேங்கு புனல் கூணற்யிந்தான் குன்று மந்தியினங்கள் மணிவரையின் நுச்சி மேல் முந்தியிருந்து முறை முறையே நந்தி அழைந்தாடி ஆலிக்கும் மீங்கோயே கூற்றம் வளைந்தோட செற்றான் மலை மந்தி மகவினங்கள் வண்பலவின் ஒன்சுளை கண் முந்தி பறித்த முறியதனுள் சிந்திப்போய்தேனாறு பாயும் சீரிங்கோயே மேல் வானாறு வைத்தான் முள்ளார்ந்த வெள்ளிளவம் ஏறி வெறியாது கள்ளார்ந்த பூப்படியும் கார்மையில் தான் உள்ளார் எரி நடுவுட் பெண்கொடியர் ஏக்கும் ஈங்கோயே புரிநெடுநூல் மார்பன் பொறுப்பு வளர்ந்த இளங்கன்னி மாங்கும்ப்கொங்கையளைந்து வடுப்படுப்பான் வேண்டி இளந்தென்றுல் எல்லிப்புக நுழையும் ஈங்கோயே தீங்கறுப்பு வில்லிக்கு கூற்றானான் வற்பேம் வானமதி தடவலுற்ற இளமந்தி காண முதுவேயின் கண்ணேரி தானங்கிருந்துயர நீட்டும் ஏங்கோயே நம்மேல் வருந்துயரம் துயரம் தீர்ப்பான்மலை வேய்வனத்துள் யானை தினை காய்வனத்தே வேடன் கணை விசைப்ப மேயணைத்து மாப்பிடி முன்னோட்டும் ஈங்கோயே மறை பரவு பூப்பிடி பொற்றாளன் பொறுப்பு வழகிதழ் காந்தல் மேல் வண்டிருப்ப ஒண்டீமுழுகிய தென்றஞ்சி முதுமந்தி பழகி எழுந்தெழுந்து கை நெறிக்கும் ஈங்கோயே திங்கள் கொழுந்தெழுந்த செஞ்சடையான் குன்று திருச்சிற்றம்பலம்